நமது அண்ணன் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இயேசுவின் குடும்பம் தி ஜீசஸ் ஃபேமிலி வாசிக்க வேண்டிய பகுதி சங்கீதம் 22, 22 இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தி ஒன்று உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதிப்பேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை துதியுங்கள் யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் இஸ்ரேவேலின் வம்சத்தாரே நீங்கள் எல்லாரும் அவர் பேரில் பயபக்தியாய் இருங்கள் உபத்திரப்பட்ட உபத்திரவத்தை அவர் அற்பமாய் எண்ணாமலும் அருவருக்காமலும் அவனுக்கு மறைக்காமலும் இருந்து தம்மை நோக்கி அவன் கூப்பிடுகையில் அவனை கேட்டருளினார் மகா சபையிலே நான் உண்மை துதிப்பேன் அவருக்கு பயப்படுகிறவர்களுக்கு முன்பாக என் பொருத்தனைகளை செலுத்துவேன் சாந்த குணமுள்ளவர்கள் புசித்து திருப்தி அடைவார்கள் கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள் உங்கள் இருதயம் என்றென்றைக்கும் வாழும் பூமியின் இலைகளெல்லாம் நினைவு கூர்ந்து கர்த்தரிடத்தில் திரும்பும் ஜாதிகளுடைய சந்ததிகள் எல்லாம் உமது சமூகத்தில் தொழுது கொள்ளும் ராஜ்யம் கர்த்தருடையது அவர் ஜாதிகளை ஆளுகிறவர் பூமியின் செல்வமான்கள் யாவரும் புசித்து பணிந்து கொள்வார்கள் புழுதியில் இறங்குகிறவர்கள் யாவரும் அவருக்கு முன்பாக வணங்குவார்கள் ஒருவனும் தன் ஆத்மா அழியக்கூடாது காக்க கூடாதே ஒரு சந்ததி அவரை சேவிக்கும் தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எண்ணப்படும் அவர்கள் வந்து அவரே இவைகளை செய்தார் என்று பிறக்கப் போகிற ஜனங்களுக்கு அவருடைய நீதியை அறிவிப்பார்கள் மனப்பாட வசனம் எபிரேயர் இரண்டாம் அத்தியாயம் பதினோராம் பன்னிரண்டாம் வசனங்கள் அவர்களை சகோதரர் என்று சொல்ல ஏசு வெட்கப்படாமல் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உமை துதித்து பாடுவேன் என்றார் to call them brothers he says I will declare your name to my brothers in the presence of the congregation I will sing your praises மீட்பினால் கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைத்துள்ள நிலைதான் என்னே நாம் இயேசுவின் சகோதரர் கடவுளின் சபையின் முழு அங்கத்தினர் கடவுளின் சொந்த பிள்ளைகள் ஆப்ரஹாமின் வழித்தோன்றர் உயிர் திழந்த இயேசு மரியாளிடம் நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடமும் என் தேவனிடமும் உங்கள் தேவனிடமும் ஏறி போகிறேன் என்று சொல் என்றாரே இதைவிட வேறு பெரிய பேரு உண்டோ ரால் தேவ குடும்பத்திற்கு ஏசு கிறிஸ்துவுக்கு இணையாக நாம் அடையாளப்படுத்தப்படுகிறோம் இயேசு பிதாவிற்கு எப்படியோ பிதாவோடு எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிப்பினால் பரம தந்தையோடு உறவு பெறுகிறோம் என் பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தன உண்மைதான் மீட்போ அவரை என் சொந்த சகோதரனாக்கி விட்டது தனியாய் கடவுளின்றி நம்பிக்கையின்றி நான் தெரிந்தேன் மீட்போ கடவுளின் பருசுத்தர் கூட்டத்தில் என்னையும் சேர்த்தது விசுவாசத்தினால் மீட்பின் ஈவை நான் தழுவி கண்ட போது ஆபரகாமின் சந்ததியாக வாக்கு சந்ததியானேன் பாவமற்ற குற்றமற்ற அப்பழுக்கற்ற இறைமகன் நம்மை தமது சகோதரர் என்று அழைப்பது எத்தனை எத்தனை தியாகம் பரிசுத்த பிதாவாகிய உன்னத தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பது எத்தனை எத்தனை அன்பு இதுதான் மீட்பேன் மேன்மை இவரேயர் இரண்டு பதினொன்று முதல் பதிமூன்று வரை நான் வாசிக்கிறேன் எப்படியெனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் இதினிமித்தம் நிமித்தம் அவர் சகோ அவர்களை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படாமல் உண்டைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாக இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார் இதில் சில காரியங்களை நாம் கவனிப்போம் இந்த வசனத்தில இயேசு அறிவிப்பேன் உமுடைய புகழை அறிவிப்பேன் என்கிறார் இது அவருடைய பெருமிதம் நான் பாடுவேன் என்று சொல்லுகிறார் இது அவருடைய பரவசம் அவருடைய பிளஷ நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லுகிறார் இது அவருடைய பாதுகாப்பு புரொட்டன் உசித ஆசிகள் கடவுள் என் அப்பா இயேசு என் அண்ணா ஆவியானவர் என்னுடைய ஆலோசகர் எனக்கு பயமேன் என்று ஆர்ப்பரிப்போமா அது மட்டுமா மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் ஏசு விடுதலை செய்தார் என்று பதினைந்தாம் வசனத்திலே வாசிக்கிறோம் பெரியமானவர்களே பயம் ஒரு மகிழ்ச்சி கொல்லி பயத்திலிருந்து விடுதலையோ பெரிய ஆரவாரம் நாம் எங்கு செல்ல போகிறோம் என்ற பயமோ மரண பயமோ இனி நமக்கு இல்லை கடவுளது வீட்டின் மகிழ்வாழ்வை தாவிது நம் எல்லாருக்கும் விருப்பமான இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் இவ்விதம் வருணிக்கிறான் நான் மரண இரளியின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் கடவுளைய நீர் என்னுடன் இருக்கிறீர் என் பகைவிற்கு முன்பாக எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணையால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் உயிருள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் ஆண்டவரின் வீட்டில் எந்தென்றும் வாழ்ந்திருப்பேன் இறை மக்களின் இக வாழ்வு பரலோக வாழ்வின் முன் ருசியாகும் ாலும்சுவுக்குள்ளும் நமக்கு எல்லாம் ஏ இல்லாயும் எல்லாம் உண்டு இதைத்தான் நெய்யூரை சேர்ந்த த யோசைப்பு பக்தனவர்கள் மிக அழகாக பாடினார்கள் அது கீர்த்தனைகளை உண்டு பாகை ரே ஒரு பந்தி பாங்காய்படுத்தே சுகதையாம் கொண்ட தலையே சுபாயபிஷேகம் செய்வார் ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளோம் நலமோமாய் நிரம்போம் நேயன் வீட்டிலில் சிறப்போடே நேடுநா கொடியாய் நீலை திருப்பேன் தேவபிதா எந்த மேய்பனோ சிமை தாட்சி அடைகலனே அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல் உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றார் எங்கள் மகாபரிய தேவனே இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு நிற்பிரதான நல்ல மேய்ப்பராய் தந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அவர் எங்களுடைய மூத்த அண்ணனாக மாறினபடியார் உம்முடைய வீட்டிலே எங்களுக்கு அத்தனை காரியங்களும் சொந்தமாகி விட்டது நாங்கள் உமக்கு சொந்தக்காரராகி விட்டோம் ஆண்டவரே உம்முடைய சொந்த பிள்ளைகளாக மாறிவிட்டோம் ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் பிதாவே நாங்கள் ஸ்தோத்திரம் எங்கள் அண்ணாவுக்காக உமக்கு ஸ்தோத்ரம் எங்கள் இருதயத்தின் இப்படிப்பட்ட ஒரு தாழ்ச்சியற்ற ஒரு வாழ்க்கைக்குள்ளே இகத்திலேயே நிறங்களை கொண்டு வந்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் நன்றி நன்றி நன்றி இயேசுவின் குடும்பம் ஒன்று உண்டு அந்த குடும்பத்திலே நாங்கள் அங்கத்தினர்களா இருக்கிறோம் இதைவிட பெரும் பாக்கியம் சிலாக்கியம் நித்தியத்தின் இக்கரையிலே வேறு என்னதான் இருக்க முடியும் ஆண்டுவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மை போற்றி சபை நடுவிலே உண்மை பாடுகிறோம் இயேசுவின் மூலம் With our way. Amen.